அல்லாஹும சொல் அலா முஹம்மதின் கமா சொலை அலா இப்ரா அலா அலி இப்ராஹிம் அலாஹு அலா முஹம்மதின் முஜித் கடந்த அமர்வுல ஹுதைபியாங்கிற இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் குறைசிகள் அனுப்பிய அத்தனை தூதர்களும் எத்தனை பேர் வந்தாலும் ரசூல்ல அவங்களுடைய பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதே போல உஸ்மான் ரதில்லானு வந்து கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற வதந்தி பரவிச்சு அதன் பிறகு அனைவரும் உயிரை உயிரை விடுவதற்கும் தயாராக சத்திய செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அது ஒரு வதந்திதான் அவர்கள் வந்து கொல்லப்படலை இப்ப அடுத்ததாக குறைசிகள் என்ன பண்றாங்க அவர்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க இது இனிமேட்டுக்கு இவங்கள்ட்ட நம்ம வந்து இவங்களை காம்பரமைஸ் பண்ண முடியாது நம்ம இறங்கி போயிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நபிசூலாச்சுட்டேன் சுகைல்பின் அம்ரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர் இவர் வந்து குறைசிகள் அங்க இருக்கக்கூடிய குறைசிகள் இடத்துல ஒரு முக்கியமான கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் இவரை அனுப்பி நபிசுல்ல இவங்களுடைய இவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன இவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கோம் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா அனுப்பி வைக்கிறாங்க நபிசுல்ல வந்துட்டு அவர் வரும்போதே சொல்றாங்க உங்களுடைய காரியம் வந்து எளிதாகிறது அதாவது சுகல் பின் அமர் அவரை பார்த்த உடனே நபிசுல்லா அல்லம் சாஹபாக்கட்ட சொல்றாங்க அவங்களுடைய காரியம் வந்து எளிதாக போகுது அப்படின்னு வந்த பிறகு இவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா குறைசிகள் ரொம்ப நேரம் பேசுறாங்க நபிசுல்லா அலிஸ்லமும் இவரும் வந்து ரொம்ப நேரம் வந்து குறைசிகள் வைக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன சொன்னாலும் எவ்வளவு நம்ம முஸ்லிம்கள் சார்பில் சொன்னாலும் உம்ரா செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது இந்த வருஷம் அப்படின்னு தெளிவாக குறைசைகள் வந்து உறுதியா இருந்தாங்க உம்ராசையை விட்டுட்டோம் சொன்னா அது நமக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு அவங்க வந்து கருதுனாங்க அதுக்கு மட்டும் அவங்க வந்து எக்காரணத்தை கொண்டு இறங்கி வரவே இல்லை நவிசலாலசம் எவ்வளவோ போராடி பார்த்தோம் எவ்வளவோ பேசி பார்த்தோம் அவங்க வந்து அதை ஒத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை இப்ப மொத்த அந்த அக்ரிமெண்ட் அதாவது அந்த உடன்படிக்கையில் இருக்கிற மொத்த இதையும் வாய் வார்த்தையாக அவர் வந்து சொன்னார் சொன்னத கேட்ட உடனே உமர் ரது இல்லானுக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு ஏன்னு சொன்னா அந்தளவு ஒரு அநியாயமான ஒப்பந்தமாக இருந்துச்சு அந்த ஒப்பந்தத்தில் உள்ள சாராம்சங்கள் நம்ம பார்ப்போம் பின்னாடி இப்ப அவ இவங்க சொல்லிட்டு ஒப்பந்தத்தை வாய் வாய் வழியாக சொல்லி உமர் ரது இல்லானுக்கு கடுமையான முறையில அவங்க வந்து டிசப்பாயிண்ட் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிசுலாஸ்ட்டு வந்து கேட்குறாங்க யார சொல்லா நாமெல்லாம் முஸ்லீம்கள் தானே விசுவாசம் ஆமான்னு சொல்றாங்க யார சொல்லா அவர்கள் காஃபியர்கள் தானே நீங்க அல்லாவுடைய தூதர் தானே ஆமான அல்லாவுடைய தூதர் தான் அப்படிங்கிறாங்க நம்ம இறந்தவர்கள் சொர்க்கத்திலயும் அவர்கள் இறந்தவர்கள் நரகத்திலும் இருப்பாங்க தானே அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா அப்படிதான் இருப்பாங்க அப்புறையே வந்து நம்ம வந்து நம்மளுடைய இங்க உமராசையறதுக்காக வந்து இருக்கிறோம் நம்மையா விட்டுக் கொடுக்கணும் உயிரே போனாலும் பரவாயில்ல நம்ம போரிட்டு நம்ம உரிமையை பெறுவோம் அடிமை அூதராவும் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன் அல்லாவும் சொல்றாங்க அதாவது இவர் சுகல்பின் அம்மர் வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு அல்லாஹுடைய கட்டளை ஆல்ரெடி வந்துருச்சு அதுவும் இல்லாம நபிசுல்லாஸ்லாம் முன்னாடியே சொல்லி இருந்தாங்க அல்லாவுக்கு மாற்றம் செய்யாம அவர்கள் வந்து ஏதாவது நிபந்தனை கொண்டு வந்தாங்க ஏற்றுக்கொள்வேன்பிசுல்லம் அந்த உதயங்கிற இடத்துக்கு வந்த உடனே குறிப்பாக அந்த ஒட்டகங்கள் நவரா போதை குறைசிகளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டாங்க அவர்களை விதவும் தாங்க முடியாம திரும்பக்கு சித்திகளான் போறாங்க போயிட்டு இதே கேக்குறாங்க நாமெல்லாம் முஸ்லிம்கள் தானே சித்திகள் ஆமா நாமெல்லாம் வந்து அவர்கள் காஃபி இருக்கான நம்மளில் இருப்பவர்கள் சொர்க்கத்திலையும் அவர்களில் இருப்பவர்கள் அவங்கக்கு சித்திகிழலான்னு சொல்றாங்க அவர் வந்து அல்லாவுடைய தூதர் அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க வாய் மூடிட்டு அதை கேட்டிருக்க அப்படிங்கிறாங்க அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம அதுக்கு கட்டுப்பட்டுருவோம் சகாபாக்கள் அப்படிதான் இருந்தேன் ஏன் எதுக்கு அவர்களுடைய அறிவை கொண்டு அவர்களுடைய சிந்தனையை கொண்டு எதையுமே அவர்கள் உடன்பட்டு போயிட்டாங்க அவர்களே அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வருது உமரதுலான் அறிவிக்கூடிய ஹதீஸ் பல கிரந்தங்கள் ஹதீஸ் கிரந்தங்கள்ல இந்த சம்பவத்துக்கு அதாவது இந்த உடன்படிக்கை விஷயத்துல இவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்துட்டு அவர்கள் உமரது இல்ல நான் அதிக அதிகமாக நான் வந்து நோன்பு வைத்தேன் நபிசுல்லம் கட்டளைக்கு மறுபரிசீலனை செய்ய சொல்லி சொன்னதுக்கு என்ன என்ன சொல்லிருக்கிறாங்க நான் வந்து அதிகமாக நோன்பு வைப்பேன் அதிக அடிமைகளை விடுதலை விடுவேன் அதிகமாக சதக்கா செய்வேன் இது போல வந்து அதிகமான விஷயங்கள் நல்லரங்கல் செய்வேன் ஏன்னு சொன்னா அல்லா குரான் சொல்றான் நல்ல அமல்கள் தீமைகளை அழித்து விடும் குரான் சொல்றான் அல்லாத்தலாம் அப்ப நான் அந்த அன்னைக்கு செஞ்ச தவறை தவறுக்கு வருந்தி அவர் மரணிக்கும் வரை இது போல நல்ல முகிதி செய்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு உமரது இல்லா அறிய கூட அதிசயம் இருக்கு அப்ப இந்த உடன்படிக்கையில் உள்ள அந்த சாராம்சங்கள் என்னன்னு சொன்னா முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொன்னா அதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா இந்த வருடம் உம்ராசைய அனுமதிக்க மாட்டோம் மெயின் பாயிண்டே அதுதான் இந்த வருஷம் உம்ரா அங்க பர்மிஷன் கிடையாது அடுத்த வருஷம் நீங்க வரும்போது மூணு நாள் மட்டும்தான் அனுமதி நீங்க வர்றப்ப நாங்கள் மக்கள் அந்த காப்பத்தில் வந்து இருக்க பகுதி வந்து நாங்கள் வெளியே வெளியேறி சென்றுவோம் நீங்க மூணு நாள் மட்டும் வரலாம் மூணு நாள் மட்டும் தங்கி இருக்கலாம் வரும்போது பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையான ஆயுதங்கள் தேவைப்படுமோ அந்த ஆயுதங்கள் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது முதல் அம்சம் இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னா பத்து உங்களுக்கும் எங்களுக்கும் போர் கிடையாது அமைதியான முறையில் இருக்கணும் போர் கிடையாது அதே போல முஸ்லிம்களுடைய தாவா பணிகளுக்கு அவர்கள் எந்த விதத்திலையும் முட்டுக்கட்ட இடக்கூடாது எந்தவித சூழ்ச்சியும் பண்ணக்கூடாது அதே போல அவர்களுடைய விஷயத்திலும் இவர்கள் தலையிட மாட்டார்கள் உதாரணமாக இவர்களுடைய பயண குழுக்கள் வியாபார குழுக்கள் போகும்போது ரசூல்லா வந்து அதை மறுச்சு தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அம்சம் அடுத்து வந்து விருப்பமுள்ள கோத்திரத்தினர்கள் இப்ப குறைசிகளோட சேரணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் அவங்களோட சேர்ந்துக்கலாம் முஸ்லிம்களோட சேரணும் அப்படிங்கிறவங்க அவங்க கூட சேர்ந்துக்கலாம் சேர்ந்துகிட்டு அவர்களாகவே அவர்கள் கருதப்படுவார்கள் இப்ப இவர்கள் இவர்களை வந்து இவங்க யாராவது அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா இல்ல இவர்கள் இந்த ஒப்பந்தத்தை மீறிட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்களோட இருக்கக்கூடிய அந்த குழுவிக்கு இவங்க ஒத்து வருவாங்க குறைசிகளோட சேரக்கூடியவங்க இப்ப போடுற ஒப்பந்தத்துக்கு இவர்கள் குறைசிகளாக கருதப்பட்டு அந்த ஒப்பந்தத்துக்குள்ள அவர்கள் கருதப்படுவாங்க அதே இவர்கள் சைடும் கொஞ்சம் கோத்திரத்தார்கள் சேர்ந்து கொண்டாங்க இவர்கள் சைடும் கொஞ்சம் கோத்திரத்தார்கள் சேர்ந்துகிட்டாங்க அடுத்து வந்து ரொம்ப சூழ்ச்சியான ஒரு ஒப்பந்த ஒப்பந்தத்திலே மிக சூழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னு இந்த இந்த ஒரு பாயிண்ட் தான் குறைசுகள்ட்ட இருந்து யாராவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நபிசுல்லாத போனாங்கன்னு சொன்னா நபிசுலம் என்ன பண்ணணுமா அவர்களை திரும்ப குறைசுகள்கிட்ட கொடுத்துருணுமா நபிசுல்லாத இருந்து யாராவது குறைசுகள்கிட்ட திரும்ப போனாங்கன்னு சொன்னா குறைசிகள் நபிசுல்ல அவங்கள்ட கொடுக்க மாட்டாங்களா எவ்வளவு ஒரு சூழ்ச்சியான பாயிண்ட் பாருங்க இதை பார்த்து தான் உமர் அதுலானுக்கு கடுமையான முறையில் அதிருப்தி அடைஞ்சாங்க அவங்கள்டு நம்ம ஆளுங்க வந்தா மட்டும் திரும்ப கொடுத்துடணுமா நம்மள்டிருந்து அவர்கள் நம்மள்டு யாரா போனாங்கன்னு சொன்னா அவங்களே வச்சுக்கோங்களாம் இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொன்னி அவர்கள் அதிருப்தி அடைஞ்சாங்க இப்ப இந்த ஒப்பந்தத்தை நபிசுல்லாஸ்லம் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஒப்பந்தத்தை எழுதும் போது பிஸ்மில்லா சொல்லி எழுதணும் அப்படிங்கறது கூட அவங்க உடன்படல குறைஸ்கள் அதுக்கும் நபிசுல்லா அலுவலம் ஓகே அப்படின்ட்டாங்க இன்னும் வந்து அங்க அல்லாவின் தூதர் முகமதுக்கும் குறைசிகளுக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கும் அல்லாவின் தூதர் முகமது சல்லா அலிசல்லும் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கும் குறைசிகளுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம் அப்படிங்கறத கூட அவர்கள் பாருங்க குறைசிகள் அல்லாவின் தூதர் எழுதாதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கும் ஒத்துட்டு போயிட்டாங்க எவ்வளவு எவ்வளவு இறங்கி போனமோ அவ்வளவு இறங்கி போனாங்க ஏன்னா அல்லாவோட கட்டளை இப்ப ஒப்பந்தம் எழுதப்படுது ஒப்பந்தத்தின் பிறகு ஒப்பந்த ஒப்பந்த எழுதுக்கு முன்னாடியே என்ன நடக்கு அபுஜந்தல் இவரே வந்து மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மறைத்து வைத்திருந்தார் அவருடைய இஸ்லாத்தை சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார் இவர் யாரு நம்ம இந்த டீல பேசுறதுக்காக வந்திருக்கிறார்கள் அவருடைய மகன் இவர் என்ன பண்றாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்க கஷ்டப்பட்டு இருந்தவர் முஸ்லீம்கள் இங்க வந்துட்டார் முஸ்லீம்களோட கூட்டத்துக்கு அதும் பாருங்க அவரை முழுமையாக கட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனால அவரை கட்டி போட்டு வச்சு சங்கிலியோட வராரு கை கால கையெல்லாம் சங்கிலி சங்கிலியோட வரும்போது அங்க வந்து அவர்கள் நிற்கும் போது இன்னும் ஒப்பந்தம் தான் ஆகலையே ஒப்பந்தம் ஆன பிறகுதானே இது செல்லுபடியாகும் அதனால இவர் எங்கள்கிட்ட தான் இருப்பாரு அப்படின்னு அபிசுல்லா சொல்ல ஆனா இவர் ஏத்துக்கல அவருடைய தந்தை சுகேல்வி நம்பர் அப்படின்னா எந்த விஷயத்துக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்ன நடக்கணும் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கடுமையான முறையில் அங்க ஒரு திரும்ப விவாதம் ஆயிடுச்சு நபிசூர்ல செல்வம் அவரையும் வந்து திரும்ப கொடுப்பதற்கு தயாராயிட்டாங்க அப்ப உமரதில்லானு என்ன பண்றாங்க இந்த வால் மாட்டிருப்பாங்கல்ல கரெக்டா கைப்பிடி படுற மாதிரி கைப்பிடி அந்த கை பிடிக்கிற அந்த ஹோல்டர் இருக்கும் ஹோல்டர் இருக்கும்ல அந்த இடம் வந்து இவர் அபிஜந்த ரதில்லானுக்கு கையில மாற்ற மாதிரி வச்சு இதை எடுத்து நீ வெட்டு உன்னுடைய தந்தையே வெட்டு ஏன்னா அவர்களுக்கு அவர்களுக்கு மத்தியில் நம்ம முன்னாடியே வர்றார்கள் பார்த்திருக்கோம் தாய் தந்தை உறவை விட சகோதரர்கள் உறவை விட அல்லாவிற்கு தான் அவர்கள் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பாத்திருக்கோம் ஆனா அவரு வந்து அபிஜந்த ரது இல்லும் அதற்கு உடன்படல உமரது இல்லுவோ அவர்கள் இந்த சைடு வாழ எடு திரும்ப காட்டிக்கிட்டு குசு குசுன்னு சொல்றாரு எடுத்து அந்த அல்லாவுடைய எதிரியை வெட்டு அல்ல அல்லாவுடைய காபிர வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு சொல்றாரு அவரு உடன்படாதுனால அப்புறம் திரும்ப அவங்கள்ட்ட விட்டுறாங்க நபிசுரஸ் சொல்லிதான் விடுறாங்க அபிஜந்தல் ரதிலானு சொல்றாங்க எனக்கு கடுமையான முறையில் என்ன சோதனைக்கு உள்ளாக்குவாங்க அவர்களிடத்துல என்ன நீங்க திரும்ப அனுப்புறீங்க அப்படின்னு அபிஜந்தல் ரதிலானு கேட்டும் நபிசுராசனம் அல்லாஹ் உங்களுக்கு வழியை ஏற்படுத்துவான் இது அல்லாவுடைய கட்டளை நான் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு மாற்றமா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நபிசுவாசனம் திரும்ப அவங்கள்ட்ட அமைச்சர் அபிஜந்தல் ரதிலானு படன் பிறகு உம்ராவுக்கு கொண்டு வந்த உம்ரா செய்தது போலவே உம்ராவுக்கு கொண்டு வந்தா குர்பானி பிராணிகளை அறுத்து பழியிடணும் அதே போல முடிய இருக்கணும் அப்படின்னு அல்லா இடத்துல வந்து கட்டளை வந்துருச்சு இப்போ நபிசுல்லம் என்ன பண்றாங்க அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு கட்டளையிடும் போது சகாபாக்கள் டிலே பண்றாங்க அவங்க ரபிசுலாவ சிலம் சொன்னா உடனே கேட்பாங்க அவர்களுடைய கண் நசைவுக்காக காத்து கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனா இந்த விஷயத்தில் அவர்கள் வந்து உடன்படாம டிலே பண்ணிட்டே இருக்கிறாங்க மொட்டை அடிக்கிறதையும் குர்பானி பிராணிகளை அறுத்து பழியிடுவதுக்கும் டிலே பண்ணிட்டே இருக்கிறாங்க இங்கதான் பல உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க அவர்கள் கட்டளை மீறணும் அப்படிங்கறதுக்காக டிலே பண்ணலை அல்லாவிடமிருந்து மாற்று கட்டளை எதுவும் வந்துருமோ அப்படின்னு அவர்கள் உள்ளத்துல ஒரு ஆசை அல்ல இந்த கட்டளையை மாற்றி அமைச்சு திரும்ப நீங்க போர் செய்தாவது உம்மராவ செஞ்சிருங்க நீங்க எப்படியாவது வந்து உம்ரா செஞ்சிருக்கீங்க அல்ல கட்டளை இட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு ஆசையின் காரணத்தினாக அவர்கள் வந்து வெயிட் பண்றாங்க பிஸ்வராசம் இந்த விஷயம் கொஞ்சம் அவங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு உடனே நிசுராசலம் உம்முசலமா அவங்க நம்பி சுவாசம் கூடாரத்துக்குள்ள போன பிறகு அங்கு உம்முசலமாறது இல்லனு சொல்றாங்க யாராவது நீங்க வந்து உங்களுடைய முடிய மொட்டையிடுங்க அதே போல உங்களுடைய குர்பானி பிராணியை நீங்க வந்து அடுத்து பழியிடுங்க நீங்க செய்யறதை பார்த்தா தன்னால அவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர்களுடைய கருத்தை கேட்டு நம்பி வந்து செய்யறாங்க எல்லா சகாபாக்களும் அடுத்து அடுத்த வந்து எல்லாரும் அவர்களுடைய கடமையை வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்ப இவர்கள் வந்துட்டு இது போல நடந்து திரும்ப முரா நடந்தது போலவே திரும்ப போறாங்க இந்த மொத்த பயண நாட்களும் எவ்வளவு இருந்துச்சு சொன்னா சில அறிவிப்பின்படி பதினாலு டு இருபது நாட்கள் ரெண்டு வாரத்திலிருந்து இருபது நாட்கள் வரைக்கும் இந்த பயணம் வர மக்கா வந்து இங்க இருந்து தங்கி இந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் திரும்ப போறது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலிருந்து இருபது நாட்கள் நடந்தது இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பெரிய பயண நேரம் இது இந்த நேரத்தில் எதிராக இருக்குது முஸ்லீம்கள் மத்தியில் ரெண்டு கேள்வி முக்கியமாக எழுந்து கொண்டே இருந்துச்சு குறிப்பாக உமரது இல்லானு எந்த கேள்வியா இருந்தாலும் டேரக்டா கேட்டுருவாங்க பயப்பட மாட்டாங்க தெரியும் அப்ப உமரது யார சொல்லுவதுக்கு உறுதி உறுதிமொழி சொன்னீங்களே தவாஃப் கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்னு சொன்னீங்களா இந்த வருஷம் நம்ம செய்யலயே ஏன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா நம்ம நம்மள்டு யாராவது அவங்கள்ட போனா திரும்ப அனுப்பிடணும் அதாவது அவங்க திரும்ப அனுப்ப மாட்டாங்க அவங்கள்டிருந்து யாராவது நம்மள்ட்ட வந்தா நம்ம திரும்ப அனுப்பிடணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கே நம்ம முஸ்லீம்களை எப்படி வந்து காபிர்கள் கையில விடுவோம் அவங்கள்டு அல்லா உறுதி எடுத்துட்டோம் அவர்களுக்கு அல்ல வழி ஏற்படுத்துவோம் அல்லாவுடைய வாக்குறுதி இது அதனால அவர்களை பத்தி கவலைப்படுத்தா நம்மள்டு அவங்கள்ட்ட போறாங்களே இஸ்லாம் வேணாம் சொர்க்கம் வேணாம் அல்லாவுடைய நேசம் வேணாம் அப்படின்னு இஸ்லாத்தை விட்டுட்டு முருததாய் அங்க போறாம திரும்ப நமக்கு இருக்கு அவனையான் திரும்ப நம்ம கூட்டிட்டு வரணும் அப்படின்னு பிசுராசன் சொல்றாங்க ஆனா இது என்னன்னு சொன்னா ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இதுல ஒரே ஒரு எக்ஸபஷன் என்னன்னு இந்த கட்டளைகள் இந்த ஒப்பந்தத்தில் பெண்கள் மட்டும் பெண்கள் ஈமான் கொண்ட பெண்கள் வந்து யாராவது வந்தாங்கன்னா அவர்களை வந்து திரும்ப அனுப்ப கூடாது அப்படின்னு அல்லாஹ் கட்டளைட்டு இருக்கிறான் இது வந்து அறுபதாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் இருக்குது என்ன சொன்னா இறை நம்பிக்கை கொண்டவர்களே இறை நம்பிக்கையுடைய பெண்கள் நாடு உங்களிடம் வந்தார்களாயின் அவர் நம்பிக்கையாளர்களா என்பதனை சோதித்து பாருங்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் உண்மை நிலையை அல்லாதுதான் நன்கறிவான் மேலும் அவர்கள் நம்பிக்கையாளர்கள்தான் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டால் நிராகரிப்பாளர்களிடம் அவர்களை திரும்ப அனுப்பாதீர்கள் அவர்கள் நிராகரிப்பாளர்களுக்கு மனைவியாக இருக்க ஆகுமானவர்கள் அல்ல நிராகரிப்பாளர்களும் அவர்களுக்கு ஆகுமானவர்கள் அல்ல அவர்கள் நிராகரிப்பாளர்களான கணவர்மார்கள் அவர்களுக்கு அளித்திருந்த மகரை அவருக்கு அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் அதாவது இந்த காஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வராங்கள பெண்கள் செஞ்சு அவங்கள்டிருந்து அந்த மகரை காஃபிரான கணவர்கிட்ட திரும்ப கொடுத்திருங்க ஆனா அவங்களை திரும்ப அனுப்பிடாதீங்க மேலும் அவர்களை திருமணம் செய்து கொள்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை நீங்கள் அவர்களுக்குரிய மகரை அவர்களுக்கு விட்டால் மேலும் இறைவனை நிராகரித்துவிட்ட பெண்களை நீங்கள் திருமண உறவில் வைத்துக் கொள்ளாதீர்கள் நிராகரிப்பாளர்களான உங்கள் மனைவிமார்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்த மகரை அவர்களிடம் திரும்ப கேளுங்கள் மேலும் நிராகரிப்பாளர்கள் தங்களின் முஸ்லீமான மனைவிமார்களுக்கு கொடுத்திருந்த மகரை அவர்களும் திரும்ப கேட்கட்டும் இது அல்லாவின் கட்டளையாகவும் அவன் உங்களிடையே தீர்ப்பு வழங்குகிறான் மேலும் அவன் மிக அறிந்தவனாகவும் நுண்ணறிவ நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு நல்லாத காசிர்களிடத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெண்கள் யாராவது வந்தாங்கன்னு சொன்னா அவர்களுடைய ஈமாளை சோதித்து ஈமான் அவர் உண்மையான திரும்ப அனுப்பாதீங்க அவனோட மகரவனால் திரும்ப கொடுத்த கணவர்கள் அவர்கள் நீங்க திருமணம் முடித்துக்கொள்ளலாம் முடித்துக் கொள்ளலாம் முஸ்லீம்கள் நீங்க அனுப்பிடாதீங்க அப்படின்னு நல்லா தலா கட்டளைட்டான் இந்த மொத்த உடன்படிக்கையிலையும் அல்லா வந்து மாற்றம் செய்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இதுதான் இந்த உடன்படிக்கை வந்து இப்படியே நீண்டு கொண்டே போகுது நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கும் போது இந்த ஆயத்துக்கெல்லாம் இறங்கி அவ இந்த உடன்படிக்கை போய் கொண்டே இருக்குது குறைசியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் அப்ப அபு பசீர் ஒரு நபர் அபு பசீர் இவர் வந்து சகிப் கோத்திரத்தை சார்ந்தவர் தாயிப் நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப முக்கியமான கோத்திரத்தை சார்ந்த நபர் இவர் இவர் என்ன பண்றாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதினாவுக்கு ஒடியாந்துடுறாரு மதினாவுக்கு ஒடியாந்த பிறகு குறைசுகளிடமிருந்து ரெண்டு நபர்களை அவரை திரும்ப போய் கூட்டிட்டு வாங்க சொல்லி குறைசிகள் அனுப்புறாங்க இரண்டு நபர்களுமே உயர்ந்த கோத்தரத்தை சார்ந்த நபர்கள் ரொம்ப முக்கியமான நபர்கள்ல ரெண்டு பேருமே முக்கியமானவங்க என்னாவதுன்னு சொன்னா அவர்கள் வந்தவுடனே நபிசுல்லால செல்லம் வந்துட்டு திரும்ப அனுப்பிடுறாங்க அபுபசர் ரதில்லா என்ற சொல்லி அனுப்புறாங்க பாதுகாப்பா ஏற்படுத்துவா நீங்க கவலைப்படாதீங்க அவரும் கேட்கிறாரு அபுஜந்தல் ரதில்ல கேட்ட போலவே யாரோ சொல்லா என்ன காஃபியனுடைய திரும்ப ஒப்படைக்கிறீங்களே என்னோட ஈமான சோதிப்பாங்களே நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது அல்லா உங்களுக்கு கண்டிப்பா உறுதி அளிப்பான் நான் வந்து வாக்குறுதிக்கு அதாவது உடன்படிக்கைக்கு மாற்றமாக நாங்க நடக்க முடியாது எல்லாம் உங்களுக்கு உறுதி அளிச்சிருக்கா நீங்க பயப்படாமல் போங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க அனுப்பி வச்ச பிறகு அப்படிங்கிற ஒரு இடத்தை சேர்ந்த உடனே இவர் என்ன பண்றாருடைய தொழுகை வந்துருச்சு லோஹர் தொழில் அங்க அந்த ஒரு பள்ளிக்கு போறாங்க போன உடனே மொத்த ரெண்டு அறிவிப்பின்படி முதலாவது அறிவிப்பின்படி என்ன வருது அவர்கிட்ட வந்து பேரிச்சம்பளம் கொஞ்சம் இருக்கு அந்த பேச்சை வந்து என்ன பண்றாரு கூட வந்த ரெண்டு பேரையும் கூப்பிட வந்த ரெண்டு பேரையும் சாப்பிட சொல்லுங்க சாப்பிட்டு சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அந்த ரெண்டுல ஒரு நபர் வந்து ஒருத்தர் வாழ் வச்சிருந்தார் அந்த வாழை எடுத்து அந்த வாழ் இவர் கையில இருக்கும் போது அந்த வால் வைத்திருந்தவருடைய உயிர் இல்ல கொண்டுட்டார் இது வந்து முதல் அறிவிப்பின் அதுவும் பாருங்க அவருக்கு சந்தேகம் வராத மாதிரி போயிட்டு போய் கொண்டிருக்கும் போது அந்த வாழ் வச்சிருக்க நபர் சொல்றாரு நல்லா அருமையான வாழ் இந்த வாழை வச்சு இந்த ஹவுஸு கசி கோத்து நான் இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன் அப்படின்னு இவர் வந்து கொஞ்சம் பெருமை அடிச்சு பேசுறாரு போய் போரிட போறத கூட மதிநாள் இருந்தாலும் நான் வந்து பாரு கூட்டிட்டு வந்தேன் பாரு ஒன்னு அங்க இருந்து நபிசுராஸ் இருந்து அப்படின்னு பெருமை அடிச்சு பேசிட்டு இருக்காரு இங்க நல்ல வாழா கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வாழ் நல்லா நல்ல வாழா இப்பதான் நல்லா நல்லா யூஸ் ஆகுமா அப்படின்னு அப்படியே பாக்குற மாதிரி வாங்கி அப்படியே ஆளு அந்த ரெண்டுல ஒரு நபரை இது இது வந்து ஒரு அறிவிப்பின்படி இரண்டாவது அறிவிப்பின்படி என்னன்னு சொன்னா இவருடைய கை கட்டப்பட்டிருந்தது கட்டப்பட்டிருந்த போது வாயை வச்சு அந்த வாழை எடுத்து வாயை வச்சு கையில கட்ட கட்டப்பட்டிருந்தத அறுக்கிறாரு அடுத்துட்டு என்ன பண்றாரு அந்த ஒரு நபரை கொண்டுட்டாரு இதை பார்த்த இன்னொரு நபர் என்ன பண்றாரு வேகமாக ஓடி விடாரு வாக்கிதி ராமத்துல அறிவிப்பின்படி இவர் எந்த அளவு வேகமா ஓடி வந்தார் கற்கள்லாம் இருக்கும்ல இடையில அந்த கற்கள் இவர் காலில் பட்டு பறக்குது அந்த அளவு வேகமா ஓடி வந்தார் மேலும் குறிப்பிடுறார் இமாமு இவருடைய கீழே தூக்கிக்கிட்டு ஓடுறதுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக பின்னாடி என தொடர்த்திட்டு அவர் வராச்சுக்கிட்டு அப்ப மேலாடைய தூக்கிக்கிட்டு அவருடைய உறுப்புகள் தெரியும் அளவுக்கு பிறப்பு உறுப்புகள் தெரியும் அளவுக்கு நல்லா மேல தூக்கிக்கிட்டு ஏன்னா இடைஞ்சலா இருக்கக்கூடாது கீழாடையை தூக்கிக்கிட்டு மேலாடையில கீழாடையை தூக்கிக்கிட்டு அந்த வேகமா ஓடணும் அப்படிங்கறதுக்காக இடைஞ்சலா இருக்கூடாங்கிறதுக்காக கீழாடையை தூக்கிக்கிட்டு ஓடுறாரு அப்ப சில அறிவிப்பின்படி அவருடைய மர்ம உறுப்பை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சில வருது அந்த அவர் எடுத்துட்டு ஓடிவிடுறாரு எங்க ஓடி வர மதினாக்குதான் ஓடி வராரு ஏன்னா மக்கா ரொம்ப தூரம் அவ்வளவு தூரம் ஓடி போக முடியாது போறதுக்குள்ள நம்மள ஒரு கொண்டு வரும் சொல்லிட்டு மேலும் வந்து நபிசுல்லா மசித் நபிக்கே வரா ரெண்டுல பாக்கி இருக்கிற ஒரு நபர் வந்த உடனே குரு பின்னாடியே துறத்திக்கிட்டு வந்துடுறாரு நபிசுல்ல ஆலோஸ்லம் இங்க வந்த பிறகு நபிசுலம் வந்த பிறகு நபிசுல்ல வந்துட்டு நீங்க ஏன் அப்படி பண்றீங்க நீங்க ஒப்பந்தம் இருக்குல்ல உடன்படிக்க இருக்குல்ல நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நபிசுல்லாஸ்லம் நீங்க திரும்ப போயிருங்க அப்படின்னு அபுபஸ் ரிலான் சொல்லும் போது அதுக்கு அபுபஸ் ரொம்ப என்ன சொல்றாரு யாரோ சொல்ல ஒப்பந்தத்தின்படி உங்கள்ட யாராவது திரும்ப வந்தா நீங்க அவங்கள்ட்ட திரும்ப கொடுத்தா இருக்கு நான் எங்க வேணா போக மாட்டேன் நான் அவங்க கூட போக மாட்டேன் மத்தபடி கூட்டிட்டு போகும்போது அவரை நீங்க கொள்ளக்கூடாது நான் எங்கேயும் போக கூடாது மதினால தான் இருக்க கூடாதுன்னு தவிர நான் எங்க வேணா இருக்கலாம் அங்கதான் போகணும் அப்படிங்கிற கண்டிஷன் உங்க பார்ட் உங்களுடைய கடமை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற உங்களுடைய பாயிண்ட் என்னவோ உங்களுடைய என்னவோ அதன்படி செயலாடு நான் என்னவோ பாத்துக்கிறேன் அப்படின்னு அவபசுறது இல்லைன்னு சொல்றாரு இதை கேட்ட நபிசுல்லா அலுவலம் இவரோட தாய்க்கு வந்து ஏற்பட்ட நாசமே இவர் இவர் வந்து போரவே மூட்டிடுவார் போலவே ஒரு போரே வர போலவே இன்னும் இவர்கள்ட்ட கொஞ்சம் நபர்கள் இருந்தா மிகப்பெரிய போரை உருவாக்க உருவாக்கிடுவார் போலவே அப்படின்னு திட்டுறாங்க திட்ட பிறகு உடனே வந்துட்டு இவங்க என்ன பண்றாரு அந்த ஒரு நபர் திரும்ப போயிடுறாரு மக்காக்கு போயிடுறாரு பயந்துட்டு யார் இவரெல்லாம் அப்டி இல்லானு போன பிறகு அபுபசது இல்லானு என்ன பண்றாரு அவரு தனியா போய் அதாவது அருகில் இருக்கக்கூடிய செல்லக்கூடிய வழியில இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையில் போய் இவர் போய் தங்க ஆரம்பிச்சார் ஒப்பந்தம் அனுமதி அளிக்கல மக்காவுக்கும் போக முடியாது கொண்டுட்டாங்க கண்டிப்பா அவர்களுடைய சொந்தக்காரங்க ரொம்ப வெறி கொண்டு இருப்பாங்க மக்காவுக்கும் போக முடியாது மதினாவுக்கும் போக முடியாது அப்ப இவர் என்ன பண்றாரு ரெண்டுக்கும் போகாம அங்க ஒரு கடற்கரை ஓரத்துல போய் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு என்ன பண்றாரு சொன்னா இவர்கிட்ட நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கையளவுதான் பேச்சம்பளமே இருக்கு அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்குறாரு அதுவும் கடற்கரைகளோ தோட்டமோ நல்ல ஒரு வீட்டில அல்லாவுக்காக ஏற்படக்கூடிய அவர்கள் எடுத்துக்கூடிய சிரமங்களை பாருங்க கடற்கரையில அவரு தன்னுடைய வாழ்க்கையை போய் தொடங்குறாரு ஒரு கையளவுதான் பேச்சம்பளம் இருக்கு அல்லாவுடைய உதவியை பாருங்க இம்ம வாக்கி திரமத்தில் சொல்லி கட்டுறாரு அவருடைய அறிவிப்பின்படி தினமும் அவரு இடத்துல கரை கரை நோக்கி மீன் வருமா அவர் அத சமைச்சு சாப்பிடுவாரு அல்லாதான் வைக்க வேண்டிய எதிர்பாராத வாக்கு பொய்யாக தினமும் ஒரு மீன் வந்து அவருக்கு வந்து கொண்டே இருந்துச்சு சொன்ன பிறகு இவர் இவர்ட்ட பார்த்து நபிசுலம் என்ன சொன்னாங்க நம்பர் வந்து இருந்துட்டாரு இருந்த பிறகு இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா பரவ பரவன பிறகு யாரெல்லாம் அங்க இஸ்லாத்தை ஏற்று கஷ்டப்பட்டு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க இவர்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க அபுஜந்த வர ஆரம்பிச்சிட்டாரு காட்டரபிகள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க தாயிப்ல இருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மதினாவுக்கு தான் போக கூடாதுங்கிறது பாயிண்ட் இருக்கு இப்ப உமர் இல்ல என்ன பண்றாங்க ஏன்னா நபிசுராவசம் நபிசுராசம் சொன்னத உமரது இலானும் இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க இவர்களிடத்துல இன்னும் கொஞ்சம் நபர்கள் இருந்தா இவரு போரே மூட்டிடுவாரு போலவே அப்படின்னு சொன்னதான் நபிசுல்லா இஸ்லாம் இவர்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் செஞ்சிருவாரு உமரது என்ன பண்றாங்க எல்லாத்துக்கும் லெட்ரு போடுறாங்க யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மறைச்சு வச்சு அங்க சிரமப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இங்க வந்து ஒரு கூட்டம் உருவாயிட்டு நீங்க வந்து இங்க தங்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்ன அவர் ஒத்தையா இருந்தவர் கிட்டத்தட்ட முன்னூறு நபர்கள் சேரக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு ஸ்ட்ரென்த் வந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம் அவர்கள் நலிவடைந்து பொருளாதார அவர்களுடைய எந்த ஒரு பயணக்குழுவையும் தாக்க கூடாது வியாபார குழுவை தாக்கக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தமாயிருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த முன்னூறு நபர்கள் திரும்ப வந்து அந்த பொருளா அந்த போகக்கூடிய அந்த பாதையில போகக்கூடிய வியாபார குழுக்களை தாக்கி அவருடைய மொத்த பொருளாதாரத்தையும் மக்காவாசிகள் என்ன பண்றாங்க வந்து கனிமத்தாக பிடிச்சு வச்சுக்கிறாங்க இவர்கள் மக்காவாசிகள் என்ன பண்றாங்க அல்லாவுடைய நாட்டத்தை பாருங்க அல்லா சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் இப்ப மக்காவில் வந்து ஒரு குழு வருது வந்து இவர்கள்டடிப்படையில் கூப்பிட்டு வந்து நபிசில்ல திரு லெட்டர் எழுதி போடுறாங்க லெட்டர் எழுதி யாருக்கு அனுப்புறாங்க அபுபசிர்லான்னு அனுப்புறாங்க வாங்கும் போது மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க அவர்கள் அதை படித்துட்டு அவர்களுடைய மார்பின் மேல் அந்த லெட்டர் இருக்கும் போதே அவர்களுடைய உயிர் பிரிந்துருது இப்ப மீதி இருக்கக்கூடிய சுமார் முன்னூறு நபர்கள் வந்து திரும்ப மதினாவிற்கே வந்துடுறாங்க மதினாவிற்கு வந்து அவர்கள் வந்து சுமூகமான முஸ்லீம்கள் முஸ்லீம்களோட முஸ்லீம்களாக நபிசுல்லுடைய சபையில் அமர்ந்து நபிசுல்லாஸ்தோடு அவர்கள் ஈமானியோட வாழ்க்கையை வந்து தொடர்றாங்க இதில் நாம பெறக்கூடிய முக்கியமான படிப்பின என்னன்னு சொன்னா வாக்குறுதியை சகாபாக்களும் நபிசுதாசும் எந்த அளவு நம்பி இருந்தாங்க சங்கிடி போட்டு ஒருத்தர் இழுத்துட்டு வந்தாலும் அல்லாஹங்களுக்கு வழியை ஏற்படுத்துவா அப்படின்னா சகாபாக்கள் ஒண்ணுமே பேசாம திரும்ப போனாங்க எல்லா சகாபா இன்னொரு சஹாபி பாருங்க அவரு என்ன பண்ணாரு கையில உணவு இல்ல நம்மளா இருந்தா ஒரு இடத்துக்கு நம்ம இப்ப வீடு மாறி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னாவே எவ்வளவு விஷயங்கள் பார்ப்போம் ஆனா அந்த ஒரு சஹாபி ஒரே ஒரு கையளவு பேச்சம்பளத்தை வச்சுட்டு அல்லாவுடைய வாக்குறுதியை நம்பி போனாரு ஒரு ஒரு கூட்டமே உருவாயிருச்சு அப்ப அல்லாவின் மீது நம்ம வைக்க வைக்க வேண்டிய முறைப்படி நாம வந்து தவக்கல் வைக்கணும் அல்லாவுடைய கட்டளையின் மீது நம்ம வந்து ஆதரவு வைக்கணும் அப்படிங்கிறது இங்கு நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பனை இதன் பிறகுதான் சூரா அதாவது இந்த குதேபியா உடன்படிக்கை நடந்து முடிஞ்சு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் இந்த சூரா முழுவதுமாக இறங்கியது நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் இந்த அத்தியாயம் இறங்கிய பிறகு மொத்த அத்தியாயமும் அதுதான் இறங்குச்சு திரும்ப வந்துட்டு இருக்கும் போது இறங்கிய பிறகு நபிசுலசம் என்ன பண்றாங்க போய் உமர் ரானு கூப்பிட்டு வாங்க உமர் ரதுலுக்கு பயங்கரமான பயம் ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்து அதிருப்தி அடைந்து நபிசுல வந்து எதிர்த்து பேசியதும் அவபக்கு சத்தியில்லான் போய் பேசியதும் இது எல்லாம் தண்டித்து அல்லா ஏதோ தண்டனை கொடுக்க சொல்லி ஆய திறக்கிட்டோ அப்படின்னு பயந்து போய் நபிசுல்ல வராங்க வசனங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப அதே போல இந்த சூரா இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா இந்த முழு இதுமே முன்னாடியே சொன்னபடி ஹுதேபியா உடன்படிக்கை இறங்கிய வசனங்கள் அப்ப இந்த ஃபத்து அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னாத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மூடி இருக்கிற ஏதாவது ஒன்றை திறப்பது அதற்கு பெயர் தான் அப்படி அதே வந்து நசுர் அப்படின்னா வெற்றி அடைறது இப்ப பத்ரி யுத்தம் முகோதி யுத்தம் நசுர் ஒரு வெற்றி அடைவதன் மூலம் ஒரு பகுதியை ஒரு நிலப்பரப்பை திறப்பது வந்து உதாரணமாக மக்கா கைபெருமோ ஆனா பத்தகே பத்ருன்னு சொல்ல மாட்டோம் அப்ப அல்லாவதால வந்துட்டு இருக்கும் போது இந்த சிட்டி அந்த மக்கா நகரத்தை திறந்ததாக அல்லாஹால அப்ப எது எப்படி வந்து இது சாத்தியம் சொல்றாங்க எப்படி வந்து இந்த உதைபியா நம்ம வந்து கிட்டத்தட்ட சகாபாக்களுடைய எண்ணங்கள்ல பலருடைய எண்ணங்கள் படி நாம வந்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது ஆனா அல்லாஹ் சொல்றான் நீங்க மக்காவை திறந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த உடன்படிக்கையின் காரணத்தினாலதான் மக்காவை திறப்பதற்கு வாய்ப்பே ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முஃபஸர்கள் சொல்றாங்க மேலும் வந்து இமாம் தொழிலாளி சொல்லு கேட்டுறாங்க இவர்கள் வந்து இந்த நிகழ்வின் நிகழ்விற்கு பிறகுதான் பயம் இல்லாம இருந்தாங்க முஸ்லீம்கள் ஏன்னா எப்ப குறைசிகள் போய் நம்ம முன்னாடியே பாத்துருக்கோம் வரலாறு முழுவதும் குறைசுகள்ல அவங்க போய் என்ன பண்ணுவாங்க யூதர்களிடத்துல போய் அவங்கள்ட்ட வந்து கூட்டிட்டு வந்து அவர்கள்ட்ட பகையை ஏற்படுத்தி நீங்க வந்து நம்ம போராடுங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போரிடுவோம் திரும்ப கத்தபான் போய் அவங்களுக்கு காசை கொடுத்து வாங்க போராடலாம் அப்படின்னு கூட்டிட்டு வர்றது சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வச்சு அவங்க வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்திட்டே இருந்தாங்க ஆனா உடன்படிக்கையின்படி பத்து வருஷம் போரிடக் கூடாதுனால அமைதியா இருந்தாங்க குறைசிகள் அதே போல இவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்கும் இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அப்படிங்கிற கட்டளையின்படி அமைதியா இருந்தாங்க சகாபாக்கள் தாவா செய்வதற்கு நல்ல முறையில வாய்ப்பு கிடைச்சிச்சு எந்த அளவுடன்படிக்கையின் போது வெறும் ஆயிரத்தி நபர்கள் தான் வந்தாங்க அதே இன்னும் ரெண்டு வருஷத்துல இந்த ஆயிரத்தி நானூறு சிந்திச்சு பாருங்க நபிஸ்வசம் அங்க பதிமூணு வருஷம் இங்க ஆறு வருஷம் பத்தொன்பது வருஷத்துல ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் தான் இங்கே இன்னும் அதாவது இந்த உடன்படிக்கைக்கும் இடையில ரெண்டு வருஷம் இருக்கு அந்த நேரத்தில் பத்தாயிரம் சகாபாக்கள் வராங்காரிகளை பெருக்கி இருக்கிற இந்த நிகழ்வு தான் அப்படின்னு இமான் முக்கியமான நிகழ்வு இஸ்லாத்துல இது வந்து கருத்தில் இங்க இந்த சூறா பத்தகு உடைய அனைத்து வசனங்களையும் படிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு தருணம் இது ஏன்னா அல்லாஹ் அல்லாஹால தூதர் என்ன சொல்றாரு இந்த உலகத்தை விட சிறந்த வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கு முழு இந்த இன்சிடண்டே அல்லாஹால சொல்லி காட்டும் அனைத்து வசனங்களும் படிப்போம் மொத்தம் இதுல வந்து இருபத்தி இது நாப்பத்தி அத்தியாயம் மொத்தம் நாற்பத்தி எட்டாவது மொத்தம் இருபத்தொன்பது வசனங்கள் இருக்கு முதலாவது வசனம் சமாதான உடன்படிக்கையின் மூலம் நிச்சயமாக நாம் உமக்கு மிகப்பெரிய தெளிவான வெற்றியை தந்தோம் அல்லா வந்து வெற்றிய கொடுத்தாங்க சகாபாக்க சிலரு இது வந்து ஒரு தோல்வி மாதிரி தெரியுது அப்படிங்கிற நினைச்சிட்டு இருந்தாங்க அல்லா அல்லா சொல்றா வெற்றியை கொடுத்தோம் அப்படிங்கறா அடுத்த வசனத்துல அதற்காக நீர் உமது இறைவனுக்கு நன்றி செலுத்துவீராக உமது முன்பின் தவறுகள் அனைத்தையும் அல்லா மன்னித்து அருட்கொடையையும் உம்மீது முழுமைப்படுத்தி வைத்து அவன் நேரான வழியிலும் நடத்துவான் அல்லா தலா என்ன சொல்றான் பாருங்க இதன் மூலமாக பார்த்தோம் முன்பின் தவறுகள் எல்லாத்தையும் அல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் அல்ல இந்த உடன்படிக்கையில கலந்து கொண்ட அனைத்து சகாபாக்களுடைய பாவங்களையும் மன்னித்துட்டேன் அப்படிங்கிற அல்லாஹால வாக்குறுதி கொடுத்ததை அல்லா தலா நினைவு அடுத்த நபியே மேலும் தொடர்ந்து அல்லாஹ் உமக்கு பலமான உதவி புரிந்தே வருவான் அல்லா தலா இனிமேட்டு உதவி செஞ்சுட்டு தான் இருப்பான் இப்ப செய்வது போல எப்பயுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு அல்லாஹால இங்கு வாக்குறுதி கொடுக்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளங்களில் அவன் சாந்தியையும் ஆறுதலையும் அளித்து அவர்களுடைய நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும்படி செய்தான் வானங்கள் பூமி முதலியவற்றில் உள்ள படைகள் அனைத்தும் அல்லாவிற்கு உரியனவே அவற்றை கொண்டு அவன் விரும்பியவர்களுக்கு உதவி புரிவான் அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் என்ன சொல்றான் ஆறுதலையும் சாந்தியையும் முஸ்லிம்களுக்கு அளித்தேங்கிறான் எல்லாரும் கிட்டத்தட்ட இருபது நாள் பயணம் வந்த நோக்கமும் நிறைவேறல எப்படியாவது தவா செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி போய் வந்தவங்கள்ட்ட எந்த அளவு டிசப்பாயின் மனம் உடஞ்சு போயிருப்பாங்க சமாதானத்தை ஆறுதலையும் அளித்த நேரத்துல அல்ல அவங்களை உறங்க வச்சே பத்ரூத்தில அல்ல சொல்றோம் எட்டாவது இடத்துல அவர்களுக்கு சிறு தூக்கத்தை கொடுத்தேங்கிறான் யாருக்காவது போர் பரிச்சை நேரத்துல நமக்கு தூக்கம் வராது என்ன நடக்குமோ என்ன நடக்கும் இங்க உயிரே போயிருமா அப்படிங்கிற பயத்துல அல்லாத்தரம் உங்களுக்கு தூக்கத்தை சிறு தூக்கத்தை உங்களுக்கு அமைதியை கொடுக்கணுக்காக கொடுத்தேங்கலாம் அப்ப அவர்களுக்கு ஆறுதலை அளிப்பது நிம்மதி அளிப்பது அது அல்லாவின் புறத்துல இருந்தா வரக்கூடியது அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியும் எத்தனையோ பேர் இன்னைக்கு புலம்புறான் கோடான கோடியில டாப் நம்பர் ஒன்ல இருக்கிறவங்க கூட எனக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னு புலம்புறான் ஆனா ஒண்ணுமே இல்லை அன்னைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருப்பார் ஒருத்தர் ஈமான் இருக்கும் சந்தோஷமா இருப்பார் அல்லா உங்களுக்கு வந்து நிம்மதியும் அடுத்த வசனத்துல அதாவது அஞ்சாவது வசனத்துல நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் சொர்க்கங்களில் புகுத்துவான் அதில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் என்றென்றும் அவர்கள் அதில் தங்கிவிடுவார்கள் அவர்களின் பாவங்களையும் அவர்களில் இருந்து நீக்கிவிடுவான் இது அல்லாவிடத்தில் இருந்து கிடைக்கும் மகத்தான ஒரு வெற்றியாக இருக்கிறது ஆறாவசனத்தில் அல்லாவை பற்றி கெட்ட எண்ணம் கொள்கின்ற நயவஞ்சகம் ஆண்களையும் பெண்களையும் இணை வைத்து வணங்குகின்ற ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் வேதனை தீர்வான் வேதனை அவர்கள் தலைக்கு மேல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லா அவர்கள் மீது கோவப்பட்டு அவர்களை சபித்து அவர்களுக்காக நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் அது செல்லும் இடங்களில் மகா கெட்டது பஸ்ட் மூவில்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கறத வாக்குறுதியை கொடுத்தடறான் என்னென்ன நலவுகள் இருக்கு அப்படிங்கறத வாக்குறுதியை கொடுத்தடறான் அடுத்து நயவஞ்சர்களுக்கும் காப்பியர்களுக்கும் எதை தயார்படுத்தி வச்சிருக்க அப்படிங்கறத அல்லாஹால இங்கு ஞாபகம் விடுறான் அடுத்து ஏழாவது வசனத்துல வானங்கள் பூமியில் உள்ள படைகள் அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தமானவையே அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவனாக ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் எட்டாவது அல்லாஹலா சொல்லி காட்டுறான் நபியே நிச்சயமாக நாம் உம்மை நம்பிக்கையாளர்களின் ஈமானை பற்றி சாட்சி கூறுபவராகவும் அவர்களுக்கு நற்செய்தி கூறுபவராகவும் பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பி வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் இங்கே மூணு குவாலிட்டி சொல்றான் நபி சொல்லாத எதுக்கு அனுப்பினேன் அவர்களுடைய அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் எந்த நபர்கள்ட்டி எச்சரிக்கையும் அடுத்த ஒன்பதாவது வசனத்துல ஆகவே நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு அவருக்கு உதவி அவரை கண்ணியப்படுத்தி வைத்து காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து வாங்க அல்லாவை நினைவு கூறுங்க அப்படின்னு அல்லாத்தெல்லாம் இங்க முஸ்லிம்களுக்கு கட்டளை அடுத்து பத்தாவது வசனத்துல நபியே எவர்கள் தங்கள் உடல் பொருள் உயிரை தியாகம் செய்து உமக்கு உதவி புரிவதாக ஹுதேபியாவில் உமது கையை பிடித்து உம்மிடம் வாக்குறுதி ார்களோ அவர்கள் அல்லாவிடமே வாக்குறுதி செய்கின்றனர் அவர்கள் கை மீது அல்லாஹுடைய கைதான் இருக்கிறது அல்லாஹ் ஆகவே அவர் அவ்வாக்குறுதியை எவன் முறித்து விடுகிறானோ அவன் தனக்கு கேடாகவே அதை முறிக்கின்றான் எவர் அல்லாவிடம் செய்த அந்த வாக்குறுதியை முழுமைப்படுத்தி வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை அதிசீக்கிரத்தில் கொடுப்பான் அல்லாஹால என்ன சொல்றான்னு சொன்னா அந்த மரத்திற்கு கீழே நின்று அவங்க அவங்க கிட்ட பையத்து செஞ்சாங்களே அவர்கள் வந்து உங்க கையில அவர்கள் வந்து வாக்குறுதி செய்யல அல்லாவுடைய கையில வாக்குறுதி செஞ்சாங்க எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம் இந்த சகாபாக்களுக்கு அதனாலதான் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட பத்து சகாபாக்களுக்கு பிறகு பத்ரி சா பத்திரில் கலந்து கொண்ட சகாபாக்கள் அதன் பிறகு உலக வரலாற்றிலேயே முஸ்லீம் வரலாற்றிலேயே சிறந்த முஸ்லீம்கள்ல மூன்றாவது கேட்டகர்கள் வரவங்க இவங்க தான் எப்பேற்பட்ட ஒரு கண்ணியம் உங்க கை மேல அவங்க வந்து பய பையத்து செய்யல அல்லாவுடைய கை இருக்குது அப்படின்னு அல்லா சொல்றோம் எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம் அதே போல அல்லா தலை அடுத்து இங்க ஒரு வார்னிங் கொடுக்கறா யாரு அந்த வாக்குறுதியை முடிக்கிறீங்களோ கடுமையான வேதனை இருக்குன்னு ஆனா என்னன்னு சொன்னா இங்க ஒரு சகாபாக்க கூட அந்த வாக்குறுதியை முடிக்கல அடுத்த வசனத்துல இந்த மேலும் இதுல கருத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சொன்ன பத்தாவது வசனத்துல ஒரு மரத்துக்கு கீழே பயத்தை செஞ்சாங்க அப்படிங்கிற முன்னாடியே தெரியும் இந்த மரம் இருக்கே ரபிசுல்ல போகும்போதும் வரும்போதும் அந்த இடத்துல உட்காரக்கூடிய பழக்கமும் இருந்துச்சு அதே போல குரானில் ஒரு மரம் என்ன சொன்னா அங்கிருந்து வரக்கூடிய மக்கள் வரக்கூடிய மக்கள் அந்த வழியாக போகக்கூடிய மக்கள் எல்லாமே அதை வந்து ஒரு புனிதமாக கருத ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு அதை வந்து ஒரு இபாத செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமாக கருத ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நபிசுலாலுடைய மரணத்துக்கு பிறகு அவுபக்கர் சித்திகல்லுடைய மரணத்துக்கு பிறகு உமரதுலானுடைய அந்த ஆட்சி நேரம் வரும்போது உமரதுலானு இதை பார்த்தாங்க அது என்னதான் குரான்ல குறிப்பிட்டிருந்தாலும் சரி நபிசுலாலும் அதிகமாக ஓய்வு எடுத்திருந்த மரமாக இருந்தாலும் சரி அல்லாவிற்கு மாற்றமா அங்க ஏதாவது நடக்குன்னு சொன்னா அந்த மரம் இருக்கக்கூடாது மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க அதையும் நம்ம கருத்துல கொள்ளணும் அப்ப இங்க ஏதோ ஒரு இடம் சின்னம் அதெல்லாம் இஸ்லாத்துல வேலைக்கே இல்ல புனிதமாக எல்லாம் சொல்லியிருந்தாலும் அரபிகள் உம்மிடம் வந்து நாங்கள் உம்மிடம் உம்முடன் வர எங்கள் பொருட்களும் எங்கள் குடும்பங்களும் எங்களுக்கு அவகாசம் அளிக்கவில்லை அதாவது உங்க கூட நான் வர்றதுக்கு எங்க பொருட்களும் குடும்பமும் வந்து தடையாக இருந்துச்சு குடும்பத்துல எங்களை உடல பொருட்கள் எல்லாம் விளைச்சல் என்று எங்களுக்கு மன்னிப்பு கோருவீராக என்று கூறுவார்கள் கேப்பாங்க ஏன்னா அல்லா அல்லாவுக்குதான் அனைத்து காலமும் ஒன்று நமக்குதான் பியூச்சர்ல என்ன நடக்குன்னு தெரியாது அல்ல முக்காலத்தையும் மறைந்தவன் அல்லாவிற்கு இந்த கால வரையறையெல்லாம் கிடையாது அவங்க வந்து உங்கள்ட்ட நாங்க இதனாலதான் வரல நீங்க வந்து அல்லாஹிடத்தில் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்படின்னு அல்லாத்தலா சொல்லிட்டு மேலும் சொல்றான் அவர்கள் தங்கள் உள்ளங்களில் இல்லாதவற்றை தங்கள் நாவுகளால் கூறுகின்றனர் ஆகவே நபியே அவர்களை நோக்கி கூறுவீராக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீமை செய்ய நாடினாலும் அல்லது அவன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அதில் எதையும் அல்லாஹுக்கு விரோதமாக உங்களுக்கு தடுத்துவிடக்கூடியவன் யார் மாறாக நீங்கள் செய்பவற்றை அல்லா நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அல்லா என்ன சொல்றான் அல்லாஹ் ஆலிமொழ் மறைவானதையும் அல்லாஹ் குறிப்பிடறான் அடுத்து பன்னெண்டாவசனத்துல மாறாக அல்லாஹுடைய தூதரும் அவரை நம்பிக்கை கொண்டவர்களும் போரில் இருந்து தங்கள் குடும்பத்தாரிடம் ஒரு காலத்திலும் திரும்பி வரவே மாட்டார்கள் என்று நீங்கள் நிச்சயமாக எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் அதனால் ஆதரால் தான் போருக்கு நீங்கள் வரவில்லை இதுவே உங்கள் மனதில் அழகாக்கப்பட்டது ஆதரால் நீங்கள் கெட்ட எண்ணத்தையே எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் நீங்கள் தான் அழிந்து போகும் மக்களாக இருந்தீர்கள் யார பார்த்தாலும் சொல்றான் அந்த நேரத்துல இந்த போர் சூழ போகுது குதைபியா அந்த நேரத்துல வந்து போர்க்களமாக அந்த பையத்து வாங்கக்கூடிய அந்த சூழல்ல யாரெல்லாம் அதுல இஷ்டம் இல்லாம காரணம் சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்களோ அவங்கள பார்த்தா சொல்றான் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா குறைசுகள் ரொம்ப பலமானவங்க இவங்கள்டையும் அல்லாஹுடைய தூதரையும் உண்மையாகவே நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவன் நிராகரிப்பவன் தான் ஆகவே அத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு நரகத்தையே நிச்சயமாக நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் அடுத்து பதினாலாம் அவசனத்துல வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது அவன் நாடியவர்களை மன்னித்து விடுகிறான் அவன் நாடியவர்களை வேதனை செய்கின்றான் அல்லாஹ் மிக மன்னிப்பவனாக கருணையுடையவனாக இருக்கின்றான் பதினாலாவது சொல்லிக் காட்டான் அடுத்து பதினைந்தாவது வசனத்துல நபியே முன்னர் போருக்கு உம்முடன் வராது பின் தங்கிவிட்டவர்கள் போரில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொள்ள நீங்கள் செல்லும் சமயத்தில் உங்களை நோக்கி நாங்களும் உங்களை பின்பற்றி வர எங்களுக்கு அனுமதித்து விடுங்கள் என்று கூறுவார்கள் கைபருத்தின் நடந்துச்சு யூதர்களுடைய கோட்டைகள் பயங்கரமான கனிமத்துக்கு கிடைத்த ஒரு நேரம் அது அந்த நேரத்துல இந்த மாதிரி பின்தங்கி விட்டவர்கள் வந்து கேட்பாங்க அப்படின்னு அல்லா சொல்றான் அதே மாதிரி கேட்டாங்க அவங்க அடுத்து அல்லா சொல்றான் இவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை மாற்றிவிடவே கருதுகிறார்கள் ஆகவே நீர் அவர்களை நோக்கி நீங்கள் பின்பற்றி வரவேண்டாம் இதற்கு முன்னரே அல்லா இவ்வாறு கூறிவிட்டான் அல்லாஹ்பான் ஃபியூச்சர்லாம் நடக்க போறது ஏன்னா இதன் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு கைபரா இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் தெரியும் இங்க போர் வரவிடாம தடுத்ததும் அல்லாதான் ஏன்னா மக்கா வெற்றி அடைவாங்க மக்கா இருக்கவங்களா இஸ்லாத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் தெரியும் இதன் கைபர் போர் நடக்கும் அங்கு கனிமத்து கிடைக்கும் அப்ப இவங்க தேடி வருவாங்க அப்படிங்கறதும் அல்லாக்கு தெரியும் அப்ப அல்லா சொல்றான் வருவாங்க நீங்க அப்ப சொல்லுங்க அல்லாத்தலா சொல்லிட்டான் அதற்கு அவர்கள் அவர்கள் அதற்கு அவர்கள் என்ன சொல்லுவாங்க எல்லா சொல்றான் மாறாக அதற்கு அதற்கு அவர்கள் அல்லாஹ் ஒன்றும் கூறவில்லை மாறாக நீங்கள் நம் மீது பொறாமை கொண்டு இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கூறுவார்கள் மாறாக அவர்களில் சிலரை தவிர மற்றவ மற்றவரும் இதன் கருத்தை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் சொல்றான் இது பதினைஞ்சாவது வசனம் பதினாறாவது வசனத்தில் நபியே பின்தங்கிய நாட்டுப்புறத்து அரபிகளை நோக்கி நீர் கூறுவீறாங்க மிக பலசாலிகளான மக்களுடன் போர் புரிய அதிசீக்கிரத்தில் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் அவர்கள் முற்றிலும் கட்டுப்படும் வரை நீங்கள் அவர்களுடன் போர் புரிய வேண்டியிருக்கும் இதில் நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்களாயின் அல்ல உங்களுக்கு அழகான கூலியை கொடுப்பான் இதற்கு முன்னர் நீங்கள் போர் செய்யாது திரும்பிவிட்டபடி அச்சமயம் போர் புரியாது நீங்கள் திரும்பிவிடுவீர்களாயின் அந்த பயமா திரும்ப போயிட்டாங்களே அது மாதிரி நீங்க திரும்ப போவீங்கன்னு சொன்னா அவன் உங்களை மிக கடினமாக துன்புரித்தி வேதனை செய்வான் அல்லா இங்க ஒரு என்ன சொல்றான்னு சொன்னா கைபர்ல அவர்கள் அதில் கலந்துக்காதனால கைபர் கனிமத்தை கொடுக்க கூடாது கட்டளான் ஆனா கடினமாக நீங்க போரிட்டு அவர்கள் கட்டுப்படும் வரை நீங்க ஒரு கூட்டத்தாரோடு போரிட வேண்டி அப்ப நீங்க வாங்க நீங்க அல்லாவுக்காக போரிட வரீங்க அல்லாவுடைய பதவி சகிதா அல்லாவிட்ட மகத்தான கூலி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே வரீங்க அப்ப வாங்க இதை விட கடினமான ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அந்த சுச்சுவேஷன்ல போரிடுங்க அல்லாஹலா இங்கே குறிப்பிடுறது அது எந்த யுத்தத்தை அப்படிங்கிறது அல்லாவே அறிவான் சில உல மக்கள் சொல்றாங்க இது அந்த முருத்த அந்த முசலம்மல் கத்தாப் அந்த நேரத்திலும் ஒரு ஒரு மோசமான முறையில் போர் நடந்தது நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் வந்து அங்க சஹிதான அப்ப அந்த போராகவும் இருக்கலாம் அப்படின்னு சில முஃபசர்களும் ரோமர்களோடு போட்ட ரோமர்களோடு அது போல குறிப்பிடறாங்க ஏன்னா அதன் பிறகு நபிசுல்லா அந்த போருக்கு பிறகு பல கடினமான யுத்தங்கள் இருந்துச்சு அதில் கலந்து கொண்டும் இருந்தாங்க பல்லா குறிப்பிடக்கூடாது குறிப்பிடக்கூடியது எந்த யுத்தம் அப்படிங்கிறது அல்லா அடுத்து பதினேழாவது வசனத்தில் போருக்கு வராததை பற்றி குருடர் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லா இங்க என்ன எக்ஸப்சன் யார் யாருக்கு குற்றம் இல்லை அப்படிங்க சொல்றான் குருடர்கள் மீது குற்றம் கிடையாது நொண்டி மீதும் குற்றம் இல்லை நோயாளி மீதும் ஒரு குற்றமும் இல்லை எவர் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மெய்யாகவே கீழ்ப்படிந்து போருக்கு உம்முடன் வருகிறாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கங்களில் புகுத்துவான் அதில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் எவர் உமக்கு கீழ்படியாமல் போருக்கு உம்முடன் வராது புறக்கணிக்கின்றாரோ அவரை மிக கடினமாகவே துன்புறுத்தி வேதனை செய்வான் அடுத்து பதினெட்டாம் அந்த மரத்தடியில் உம்மிடம் கை கொடுத்து வாக்குறுதி செய்த நம்பிக்கையாளர்களை பற்றி நிச்சயமாக அல்லா திருப்தி அடைந்தான் அவர்களின் உள்ளங்களில் இருந்த உண்மையான தியாகத்தை நன்கு சாந்தியையும் ஆறுதலையும் அவர்களின் மீது சொறிந்தான் உடனடியாக ஒரு வெற்றியையும் அதாவது எந்த வெற்றியெல்லாம் குறிப்பிடறான்னு சொன்னா இங்க கைவரை குறிப்பிடுவான் உடனடியாக ஒரு வெற்றியையும் கைபறையினும் இடத்தில் அவர்களுக்கு வெகு வெகுமதியாக கொடுத்தான் அப்படின்னு அல்லாத்தலா குறிப்பிடறான் இந்த மரத்தை தான் அல்லா தலா குறிப்பிடக்கூடிய மரம் இதுதான் மரத்துக்கடியில பயங்களே அல்லாஹர்களை பொருந்தி கொண்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மரம் தான் அப்ப அடுத்து பதினெட்டாவது வசனத்துல அல்லா தலா என்ன சொல்றான்னு சொன்னா அந்த மரத்தடியில உம்மிடம் யாரெல்லாம் பயத்து செஞ்சாங்களோ அவர்களெல்லாம் திருப்தி கொண்டுட்டேன் மேலும் வந்து அவர்களுடைய உள்ளத்துல வந்து உள்ளத்துல அவங்க செஞ்ச தியாகத்தையும் அறிவேன் அப்படிங்கனா அல்லா தலா அவர்கள் மீது சாந்தியையும் ஆறுதலையும் கொடுத்தேன் அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு வெற்றியையும் கொடுத்தேன் அல்லாத்தலா சொல்றான் அப்ப இந்த குறிப்பிட்ட மரம் நம்ம அல்லாஹ் வந்து குரானில் குறிப்பிட்ட மரங்கள்ல இது ஒண்ணு அதுவும் இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய மரம் அப்ப எவ்வளவு சிறப்பா கருதப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு மரம் ஒம்மரது இல்ல அல்லாவுக்கு மாற்றமான விஷயங்கள் நடக்கும்போது அதை வெட்டி எடுத்தாங்க அல்லாவுக்கு மாற்றமானதை நாம வந்து ஏற்கவே கூடாது அது எவ்வளவு புனிதமாக குறிப்பிட்டிருந்தாலும் சரி இதுதான் சஹாபாக்களுடைய முறையாக இருந்துச்சு நபிசுலாசனுடைய முறையாக இருந்தது இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அல்லா அல்லாவிற்கு இணைவிக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களும் புனிதமாக நினைச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம் அடுத்து பத்தொன்பதாம் அவசனத்துல அந்த போரில் ஏராளமான பொருட்களையும் அவர்கள் கைப்பற்றும்படி செய்தான் அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் எந்த போர் சொல்றான் கைபரு போரை பத்தி சொல்றான் எந்த போரில் வெற்றி அளிப்பேன்னு சொன்னானோ அந்த போரில் வந்து நிறைய கனிமத்து கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் சொல்றான் இருபதாவதுல ஏராளமான பொருட்களை போரில் நீங்கள் கைப்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தான் அவற்றில் இதை உங்களுக்கு அதிசீக்கிரத்தில் கொடுத்து விட்டான் உங்களுக்கு எதிரான மனிதர்கள் மனிதர்களின் கைகளையும் உங்களை விட்டு தடுத்து விட்டான் இது நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் ஏற்பட்டது அவனே உங்களை நேரான பாதையில் நடத்துவான் கனிமத்தை இந்த இதுல வந்து நிறைய கொடுத்துட்டேன் அதே போல உங்களுக்கு எதிர்க்கக்கூடியவர்களுடைய எதிர்ப்பை விட்டு உங்களை பாதுகாத்துட்டேங்க உதவி நடந்துச்சு மூர்க்கமாக எது செஞ்சாலும் எதிர்த்து கொண்டே இருந்த நபர்களுடைய கைகளை விட்டு இவங்களை வந்து தடுத்துட்டான் அல்ல அல்ல அதையும் நினைவிட்டு காட்டான் இருபத்தோராசனத்தில் உங்களுக்கு வே இன்னொரு வெற்றியும் இருக்குது மற்றொரு வெற்றி உங்களுக்கு இருக்கிறது அது நீங்கள் இன்னும் தகுதியுடையவர்களாக ஆகவில்லை எனினும் அல்லாஹ் அதை சூழ்ந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்கிறான் பல்லாங்க எதை பத்தி குறிப்பிடறான்னு சொன்னா இந்த ரோமு பாரசீகம் இதெல்லாம் குறிப்பிடுறான் இன்னும் உங்களுக்கு அந்த வெற்றியெல்லாம் இருக்குது கைபரோ மக்காவோ இதெல்லாம் இல்லாம நிறைய வெற்றிகள் இருக்கு மக்காவுடைய வெற்றியும் இருக்கலாம் அதன் பிறகுதான் இஸ்லாமுடைய வளர்ச்சி காற்றுத்தீ போல பரவியது அதுக்கு நீங்க என்ன தயாராகல இங்க கொஞ்ச நாள தயாராகிடுவீங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அடுத்து இருபத்தி ரெண்டாவது அவசனத்துல நிராகரிப்பாளர்கள் இச்சமயம் உங்களுடன் போர் புரிவீர்களா புரிவார்களாயின் அவர்களே புறங்காட்டி ஓடுவார்கள் பின்னர் தங்களுக்கு ஒரு பாதுகாவலனை பாதுகாவலனையும் உதவி செய்பவர்களையும் அவர்கள் காண மாட்டார்கள் உங்களுக்கும் காபிரும் போர் நடந்துச்சு அவர்கள் தான் புறமுது காட்டு ஓடுவாங்க வாக்குறுதி கொடுக்கலாம் இப்ப இது அந்த கேஸ் வந்து அவர்களுக்கு மட்டும் இல்லை உலக மொழி வரைக்கும் அதுதான் அல்லா முஸ்லிம்களுக்கு தான் வெற்றியை கொடுப்பான் அடுத்த வசனத்துல அதுக்கு சொல்றா பாருங்க நிராகரிப்பாளர்கள் விஷயத்தில் கடைபிடிக்கின்ற நிராகரிப்பாளர்கள் விஷயத்தில் கடைபிடிக்கப்படுகிற அல்லாவுடைய வழிமுறை இதுதான் இதுதான் இதற்கு முன்னரும் இவ்வாறே நடந்திருக்கிறது ஆகவே அல்லாஹுடைய வழிமுறையில் நீர் எவ்வித மாறுதலையும் காணமாட்டீர் மக்காவின் சமீபமாக அவர்கள் மீது உங்களுக்கு வெற்றியை கொடுத்ததன் பின்னர் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் அவனே தடுத்துக் கொண்டான் அவ்வாறே உங்கள் கைகளையும் உங்கள் கைகளையும் அவர்களை விட்டு தடுத்துக் கொண்டான் ஏனென்றால் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்கியவனாக இருக்கின்றான் இத பாருங்க ரெண்டு பெனிஃபிட் ஒன்னு அவர்கள் கையை விட்டு முஸ்லீம்களை தடுத்ததுனால முஸ்லீம்களுக்கு இங்கு சிரமம் இல்லாம கஷ்டம் இல்லாம இருந்துச்சு இவர்கள் கையை விட்டு அவர்களை தடுத்ததுனால அவர்கள் எல்லாரும் பின்னர் பிற்காலத்துல இஸ்லாத்த ஏற்றுக்கொண்டாங்க அப்ப ரெண்டுமே பெனிஃபிட்டாதான் இருந்துச்சு அல்லா தான் சொல்லி காட்டுறான் அடுத்த இருபத்தி ஐந்தாவது நீங்கள் வெற்றி கொண்ட இந்த மக்காவாசிகள் தான் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்துவிட்டதுடன் உங்களையும் சிறப்புற்ற மஸ்ஜித் என்னும் காபாவுக்கு செல்லாதும் குர்பானியையும் அது செல்ல வேண்டிய எல்லைக்கு செல்லாதும் தடுத்து நிறுத்தியவர்கள் ஆயினும் அங்கு அவர்களுடன் நீங்கள் அறியாத நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் இருந்தனர் அச்சமயம் உங்கள் எதிரிகளை நீங்கள் வெட்டினால் இந்த உண்மை இந்த நம்பிக்கையாளர்களும் நீங்கள் அறியாமல் உங்கள் கால்களில் மிதிப்பட்டு அதன் காரணமாக நீங்கள் அறியாது உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடும் என்பது இல்லாதிருந்தால் அச்சமயம் அவர்களுடன் போர் புரிய அனுமதி உங்களுக்கு கொடுத்து மக்காவில் நீங்கள் நுழையும்படி செய்திருப்பான் அப்போது நீங்கள் மக்காவில் நுழையாத உங்களை அவன் தடுத்துக் ஹுதைபியா உடன்படிக்கையின் மத்திய காலத்தில் அல்லாஹ் தான் நாடியவர்களை இஸ்லாம் என்னும் அருளில் புகுத்துவதற்காகவே ஆகும் நீங்கள் அறியாத நீங்கள் அறியாத மக்களவையில் உள்ள நம்பிக்கையாளர்கள் அவர்களிலிருந்து விலகி இருப்பார்களே அவர்கள் மீது போர் புரிய உங்களுக்கு அனுமதி கொடுத்து அவர்களில் உள்ள நிராகரிப்பாளர்களை நாம் கடினமாகவே துன்புரித்தி வேதனை செய்திருப்போம் அதெல்லாம் பாருங்க இங்க ரெண்டு விஷயம் குறிப்பிடுறான் உங்களை ஏன் போர் செய்யாததுக்கு போர் செய்யாம தடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னா அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா ஒருவேளை நீங்க போய் போர் செஞ்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு அங்க 13 இங்கு ஆறு பத்தொன்பது வருடங்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்து பல நபர்கள் அபுஜந்தல் போல பல நபர்கள் அபு பசீர் போல பல நபர்கள் இஸ்ராத்த ஏற்றுக்கொண்டு அங்க இருந்தாங்க உண்மையான நம்பிக்கையாளர்களையும் அங்க நீங்க கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் அதை தடுப்பதற்காகவும் இவர்களும் நாளைக்கு இவர்களுக்கும் அல்லா இதாயத்துடைய வாசலை திறந்து வச்சிருக்கிறாங்க இவர்களும் நாளைக்கு இதாயத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனாலதான் நான் வந்து போற தடுத்து வச்சிருந்தேன் அந்த நம்பிக்கையாளர்கள் மட்டும் அநியாயமாக நீங்க அறியாத நம்பிக்கையாளர்கள் சொல்றோம் அல்லா நீங்க தெரியாம நீங்க அவர்களுடைய உயிர் போயிரும் அப்படிங்கிற மட்டும் இல்லாம இருந்தா நான் போர் செய்வதற்கு எப்பயும் அனுமதி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறோம் அல்லா விட்டுக் கொடுத்து இங்க நீங்க போங்க அவர்களுக்கு கட்டளை போடுறாங்க நீங்க போங்க காப்பிர்களுக்கு இணங்கி போ அவங்களுடைய இதை கேட்டுட்டு நீங்க போயிருங்கிறதுக்க அல்லா இங்க போற தடுக்கல அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்பட்ட கூடாது அப்படிங்கறனால தான் போற அல்லா தடுத்தான் வைராமயத்தை நினைத்து பாருங்கள் அச்சமயம் அல்லா தன் தூதர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மீதும் தன் ஆறுதலையும் உறுதியையும் இறக்கி வைத்து பரிசுத்த வாக்கியத்தின் மீது அவர்களை அவர்களை உறுதிப்படுத்தினான் அவர்கள் அதற்கு தகுதியுடையவர்களாகவும் அதை அடைய வேண்டியவர்களாகவும் இருந்தார்கள் அல்லாஹ் அதனை அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் திரும்ப இங்க சொல்றான் அவங்களுக்கு வந்து அல்லா அவங்க நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஆறுதலையும் உறுதியையும் இறக்கி வச்சேன் அப்படின்னு நல்லா சொல்றான் இருபத்தி ஏழாம் அவசனத்துல நிச்சயமாக அல்லாஹ் தன் தூதருக்கு அவர் கண்ட கனவை மெய்யாகவே உண்மையாக்கி வைத்து விட்டான் அல்லா நாடினால் நிச்சயமாக நீங்கள் சிறப்புற்ற மஸ்ஜிதில் அச்சமற்றவர்களாகவும் உங்கள் தலைமுடிகளை சிறைத்துக் கொண்டவர்களாகவும் கத்தரித்துக் கொண்டவர்களாகவும் நுழைவீர்கள் அச்சமயம் நீங்கள் ஒருவருக்கும் பயப்பட மாட்டீர்கள் அப்போது நீங்கள் அறியாதிருந்ததை ஏற்கனவே அல்லா அறிந்திருந்தான் ஆகவே இதையன்றி உடனடியாக மற்றொரு வெற்றியையும் உங்களுக்கு கொடுத்தான் அல்லா இங்கே திரும்ப உறுதியான வாக்குறுதி கொடுக்கணும் நீங்க கூடிய விரைவில் யாருக்கும் பயப்படாம இப்ப போயிருந்தா கூட பயப்பட்டு உங்க செஞ்சிருக்கணும் எப்படா தாக்குவாங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும் நீங்க கூடிய விரைவில் உங்கள் தலைமுடியை சிறைத்தவர்களாகவும் கத்திரித்தவர்களாகவும் குர்பானி பிராணியை அடுத்தவர்களாகவும் யாருக்கும் பயப்படாம நீங்க வந்து உம்முறா செய்வீங்க அது மேலும் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியும் கொடுத்தேன் கைபர் வெற்றி மிகப்பெரிய வரலாற்று வெற்றி அதன் சாலைய வரக்கூடிய நிகழ்வுகளை பார்ப்போம் அப்ப அந்த வெற்றியையும் கொடுத்தேன் அப்படிங்களாம் இருபத்தி எட்டாம் வசனத்துல அவனே தன் தூதரை நேரான வழியை கொண்டும் சத்தியமான மார்க்கத்தை கொண்டும் அதை எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க வைப்பதற்காக அனுப்பி வைத்தான் இதற்கு அல்லாஹவே போதுமான சாட்சியாளன் அல்லா சொல்றான் அடுத்து இருபத்தி வசனம் கடைசி வசனம் அல்லா தாலா இங்க சஹாபாக்களுடைய அவர்களுடைய தன்மைகளை குறிப்பிடணும் அவர் முஸ்லீமுடைய தன்மை எப்படி இருக்கணும் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க ஏன்னா அல்லா தாலா சொல்றான் அங்கு சஹாபாக்களை போல நீங்க இருங்க அப்படின்னு அல்லாத்தாலா கட்டளை நமக்கு இப்ப சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க ஒரு மூமீனுடைய தன்மை என்ன அப்படிங்கறது இந்த வசனத்தில் தெல்ல தெளிவா அல்லா இங்கு பதிவிட்டிருக்க முகம்மது சல்லா அலுசல்ல அவர்களுடைய முகம்மது சல்லா அலுவலம் அவர்கள் அல்லாவுடைய திருத்தூதர் ஆவார்கள் அவரும் அவருடன் இருப்பவர்களும் நிராகரிப்பவர்கள் விஷயத்தில் கண்டிப்பான கண்டிப்பானவர்களாகவும் தங்களுள் மிக்க அன்புடையவர்களாகவும் இருப்பார்கள் காபியர்களோட கண்டிப்புடனும் மூமீன்களோடு அன்பானவர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு அல்லா தலா குவாலிட்டியா சொல்றோம் இங்க நிறைய பேருக்கு அதற்கு எதிராக இருக்கு அப்ப அடுத்து கேரக்டராந்து சிரம்பணிந்து வணங்குபவர்களாக அவர்களை நீர் காண்பு தொழுவதை பற்றி அல்லா சொல்றான் முஸ்லீம்களோட குவாலிட்டியாக சொல்றான் அடுத்து அல்லாவின் அருளையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் எந்த நேரமும் விரும்பியவர்களாக இருப்பார்கள் அடுத்த குவாலிட்டி அவர்களுடைய அடையாளமாவது அவர்களுடைய முகங்களில் சிரம் வணங்குவதின் அடையாளமாக இருக்கும் இதுவே கவராத் என்னும் வேதத்தில் உள்ள அவர்களின் வர்ணிப்பு இஞ்சிலும் அவர்களுக்கு உள்ள உதாரணமாவது ஒரு பயிரை ஒத்திருக்கிறது அப்பயிர் பசுமையாக வளர்ந்து உறுதிப்படுகிறது பின்னர் அது தடித்து கனமாகிறது பின்னர் விவசாயிகளுக்கு ஆச்சரியம் கொடுக்கும் விதத்தில் வளர்ந்து அது தன் தண்டின் மீது நிமிர்ந்து நிற்கின்றது இவர்களை கொண்டு நிராகரிப்பாளர் உதாரணமாக குறிப்பிடணும் எப்படி வந்து பயிர் வந்து அதை வந்து இங்கே நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணமாக குறிப்பிடணும் இது மிகப்பெரிய ஒரு டாபிக் அல்ல ஏன் வந்து பயிரை குறிப்பிடறான் அப்படின்னு அடுத்து அல்லா தலா சொல்றான் இவர்களை கொண்டு நிராகரிப்பாளர்களுக்கு கோபமூட்டம் பொருட்டு அந்த நம்பிக்கையாளர்களை படிப்படி படிப்படியாக அபி அல்லா தலா சொல்றான் அதாவது அந்த நம்பிக்கையாளர்களை படிப்படியாக அபிவிருத்தி கொண்டு வருகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அல்லாஹ் சொல்றான் அவர்களில் எவர்கள் நம்பிக்கை நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு அல்லா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களித்திருக்கின்றான் இது முழுமையான பத்தகு சூறா இருபத்தி வசனங்களும் இந்த உதய்பியா உடன்படிக்கையிலிருந்து அவங்க திரும்ப வந்துட்டு இருக்கும் போது இறங்கியது இப்ப அல்லாஹால இங்கு குறிப்பிடக்கூடிய அந்த சகாபாக்களுடைய குவாலிட்டி முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும்னு இந்த வசனங்களில் குறிப்பிடுறானோ அதே போல நாம் அனைவரும் இருக்க இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லா அதே போல நமக்கு அது இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அதற்காக அதிக அதிகமாக அல்லா சொல்றது போல என்ன சொல்றோம் அவர்களுடைய அல்லாவுடைய பொருத்தத்தை எந்த நேரமும் எதிர்பார்த்தவர்களாக இருப்பாங்க அந்த பொருத்தத்திற்காக அதேபோல நாம இருக்கணும் அதை நம்ம வேண்டியவர்களாக இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வேண்டும் வாக விதமான அலிஹா ரம அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்